ஹலோ வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்க பேருங்க என்ன பண்றீங்க சொல்லுங்களேன் என்னுடைய பேர் வந்து விஜயன் நான் வந்து ஐசிடி அகாடமி அப்படிங்கற ஒரு கம்பெனியில திருச்சியோட மேனேஜரா இருக்கேன் ஓகே வெரி குட் இப்ப நம்ம நட்டினையில வந்து ஜாக்டோ ஜியோ போராட்டம் பற்றிய கருத்து கணிப்பு நம்ம கேட்டு கருத்துலாமட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இவங்க என்ன காரணத்துக்காக போராட்டம் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்கணும் சார் இவங்க போராட்டம் பண்றது வந்து சம்பள உயர்வு அப்படிங்கறது கேக்கல பொதுவாத மற்ற கோரிக்கைகள் முன் வைக்கிறாங்க அவங்க என்னோட பார்வையை பொறுத்த வரைக்கும் அவங்க மெயினா முன் வைக்கிற கோரிக்கை அப்படிங்கறது என்ன அப்படின்னா திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய அப்படிங்கறது என்னால தாராள சொல்ல முடியும் எப்படி சொல்றேன்னா அப்படின்னா நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சருடைய பையன் என்னுடைய ஃபாதருக்கு இன்னைக்கு வயசு வந்து அறுபத்தி எட்டு ஆகுது ஆனா அவருடைய அவருக்கு வந்து எங்க அப்பாவுக்கும் ரெண்டு பசங்க பிரதர் ஒன்னு நாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஏர்னிங்ஸ்ல இருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே எங்க அப்பாவை பாத்துக்கணும் எங்க அம்மாவை பாத்துக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய கடமை அத நாங்க கரெக்டா தான் செஞ்சுகிட்டு இருக்கோம் ஆனா அவர் ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கறதுனால அவருடைய மாத பென்ஷன் இருபத்தி ரூபாய் வருது அவருக்கு இருபத்தி ரூபாய் அப்படிங்கறது வந்து நாங்க எங்களுடைய கடமையை செய்யறோம் அப்பாவுக்கு ஆனா வந்து இருபத்தி ஆயிரம் அவரு பண்ற செலவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மாத்திரைகளுக்கு ஒரு மூவாயிரம் அம்மாவுடைய மாத்திரைக்கு ஒரு ரெண்டாயிரம் அப்புறம் கொஞ்சம் வெளியில சின்ன சின்னவங்களுக்கு கொஞ்சம் டொனேட் பண்றது இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் போதுமானது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்லை அதிகபட்சம் பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் போதுமானது மீதி இருக்க பன்னெண்டாயிரம் அப்படிங்கறது வந்து தேவையில்லாதது தேவையில்லாத அப்படின்னா அவருடைய வயசான காலத்துல தேவையில்லாது ஏன்னா அவரை மாத்துக்க வேண்டிய பொறுப்பு பசங்களாக எங்களுடையது அவருடைய அடிப்படை தேவைகள் மருத்துவ செலவுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீதி பணம் அவருக்கு தேவையில்லை அந்த பணத்தை வந்து அஹ் நேரத்துல சேவிங்ஸ் வைக்கிறாங்க ஒரு நேரத்துல தேவையில்லாத செலவுகள் தான் பண்றாங்க எத்துக்காட்டுல சொல்றேன் அக்கா வீட்டுக்காரரு அதாவது எனக்கு வந்து தாத்தா வரையாத ஒரு அவருடைய வயசு எண்பது சார் இன்னைக்கு அவருடைய பென்ஷன் பணம் வந்து எண்பத்தி ரூபாய் அவர் கடைசியா வாங்கின சம்பளத்துல இருந்து பென்ஷன் குடுக்கறாங்க அந்த பென்ஷன் எப்படி கொடுக்கறாங்கன்னா முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஒர்க் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பாதி பென்ஷன் கடைசியா வாங்கின சம்பளத்துல பாதி இல்ல அப்படின்னா மூணுல ஒரு பங்கு குடுக்கறாங்க அவர் வந்து ரை நீங்க படிச்சாரு அதனால அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நைன்டி ஃபோர்ல ஆனாரு ஐம்பத்தி எட்டுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் அவருக்கு பென்ஷன் வந்து அவர் கடைசியா வாங்கின சம்பளத்துல இருந்து பாதி வந்தது கடைசியை வாங்கின சம்பந்தத்துல இருந்து பாதி அப்படின்னா வருஷம் வருஷம் இதுலயும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கு அதாவது வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பென்ஷன்ல உங்களுக்கு வயசு எண்பது ஆயிடுச்சு எண்பது முடிஞ்சது அப்படின்னா நீங்க வாங்குற பென்ஷன் வந்து அப்படியே 100 ஹைக் வந்துரும் உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் மாறிடுது அவருடைய அமௌண்ட் மட்டும் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு எண்பது வயசுல எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து கிராமஸ்பய்க்கு மேல அவருக்கு செல்லவே ஆகாது ஏன்னா ஒரு நல்ல நார்மல் சந்தோஷமா லீட் பண்றதுக்கு ஒரு இந்த மாதிரி டயர் டூ சிட்டிஸ் கிராமத்துல வந்து இருக்காங்க கிராம இருந்த அப்படின்னா வாடகை வீடு இருந்தாலே பதினஞ்சாயிரங்கிறது போதுமானது ஸோ கிட்டத்தட்ட அறுபதாயிரம் அந்த பர்சன் மிச்சமாகுது எங்க சொந்தமா என்னுடைய வீட்லயே என்னால பழைய பென்ஷன் திட்டம் அறிமுகப்படுத்தாம இருந்து புது பெஷன் திட்டம் இருந்தது அப்படின்னா எழுபதாயிரம் ரூபாய் ஒரு அரசாங்கத்துக்கு மிச்சமாகுது இந்த எழுபதாயிரம் ரூபாய நிறைய இடத்துக்கு வந்து அதாவது இந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணலாம் சரிங்களா நிறைய சொல்றாங்க நீங்க வந்து எம்எல்ஏஸ்க்கு பென்ஷன் கொடுக்குறீங்க அடுத்து வந்து அவங்களோட கற்பு பணத்தை எடுக்க அது வந்து நமக்கு கண் கூட எவ்வளவு பண்றாங்க தெரியல ஆனா இங்க இந்த மாதிரி கொஞ்சம் சுமைகளை குறைச்சோம் அப்படின்னம்னா நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஆதாரமா என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேசுறோம் நம்ம இந்தியா வந்து வளர்ச்சி நாடு அப்படின்ட்டு திருச்சியில பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு இந்தியாவுல சென்ட்ரல் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அதுல நீங்க அது போக மாச பென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இந்த மாதிரி கேட்க தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வரமுறை வச்சிருக்காங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பல்க் அமௌண்ட் கொடுக்கறோம் மாச செலவுக்கு அவங்களுக்கு இது இருந்தாலும் போதும் அப்படிங்கறது அவங்க இது பண்ணி கொடுக்கறாங்க அதனால அவங்களோட நிதிச் சும குறையுது ஆனா நம்ம தேவையில்லாம இந்த பென்ஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட் நிதி சுமை தான் ஜாஸ்தி என்ன பொறுத்த இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி டிசிஷன் வந்து ரொம்ப கரெக்டான டிசிஷன் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப கட்டோட பிரைவேட்ல அவன் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கு எவ்வளவு ஓட வேண்டியதா இருக்கு எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆக வேண்டியதா இருக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தா புல் அண்ட் ஃபுல் கம்பெனிக்கு நேர்ந்து விட்ட மாதிரிதான் ஆனா கவர்மெண்ட்ல அப்படி கிடையாது நான் வந்து ஆசிரியர்களை மட்டும் சொல்ல பொதுவா மத்தவங்களும் சொல்லமெண்ட்ல அப்படி கிடையாது கவர்மெண்ட்ல வேலைகளே இருந்தாலும் ஆசிரியர்கள் வந்து பசங்களுக்கு மூளை வளர்ச்சி கொடுக்குறாங்க அவள் வளர்ச்சிக்கு உதவுங்கனாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான செக்யூர்டான ஜாப் இருக்குற வரைக்கும் சக்கையா புழிஞ்சி அவன வயசுக்குள்ள ஒண்ணுமே இல்லாததான் ஆக்கி பில் அனுச்சிடறாங்க அப்படி ஆக்கும்போது அவன் வந்து போராட்டம் தேண்டிய சூழ்நிலைக்கு இல்லை அவங்கள்ட்ட அப்படி இருக்கும்போது நம்ம மாசம் முடிஞ்சா ஒன்னாம் தேதியான சம்பளம் வந்துடுது ஒர்க்ரர் இருக்கும் நானே சேர்த்து என்னோட பென்ஷனுக்கு வழிபணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செட்டுக்கு மக்கள் வரணும் அமைப்புல இருக்கவங்க அப்படி வந்தாதான் நாடு நல்லா இருக்கும் மற்றவங்களும் நல்லா இருக்க முடியும் ரொம்ப சூப்பான கருத்துக்களை எடுத்து சொல்லிருக்கீங்க உண்மையில வந்து நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப அழகா கருத்துக்களை நன்றி விஜயன் வணக்கம்